நகரால ராஜன்பர் வாழ்வு இருந்தா அதான் அதான் ராமச்சந்திர பகாதூர் வாழ் அவர் சித்தப்பா புஷ்பன் வங்கியர்னு சொன்னா எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் அப்புறம் அவர் வீட்டுலயே குடியிருந்தேன் அதனால ஆத்தீங்க பிடிங்கனால ரொம்ப சௌரியம் அப்புறம் அப்புறம் அரிக்கேஷ் ஒரு முத்திய பகதர்வா மதுரில ஒரு சங்கீத வித்யாலயம் ஏற்படுத்தினர் சந்தர்ப்பமா அங்க அங்க ஒரு ஒன்றாம் வருஷம் அப்போ அதற்கு பிறகு கட்டடி செய்ய ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு கச்சேரி செய்ய ஆரம்பிச்சேன் முதன் முதல்ல கச்சேரி எங்க பண்ணீங்களா முதல்ல அப்போ சிவகங்கை போயிருந்தேன் அங்க எங்க அப்பாக்கு சிந்தாளு அங்க போயிருந்தோட்ட தும்பாபிஷேகம் நடந்தது தும்பாபிஷேக சந்தர்ப்பத்துல முத முதல்ல கச்சேரி வச்சிருந்த அதா சோனிங்கிறவாழ அது முத கச்சேரியா அதுக்கு யாரோ பன்னெண்டு பன்னெண்டு வயசு அப்பதான் நிறைய கத்திரிகள் கச்சல்கள் அப்பதான் நிறைய பண்ணுறேன் அப்படி உடனே நிறைய கத்திரி பண்றதுக்கு ரவுட் சௌரியங்கள் இருந்திருக்கு என்ன சௌரியம்னா இந்த சிக்கப்பா குஷ்ணி ரொம்ப சரிய பொறுப்பு ஒண்ணுதான் உண்டு கச்சேரி கிடைக்கிறது கஷ்டமா இருக்காச்சு கச்சேரியா பாடிந்த சீரம் ரொம்ப அப்புறம் நாலரை நாலு மூணு ரெண்டரை ரெண்டு ஒன்றரை ஒன்னு படிப்படியா குறைஞ்சு அந்த குறைஞ்சு வந்தேஜ் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள ஒரு கட்டால கூட மேல் சஜ்ஜமும் சூழ்சஜமத்துக்கு கீழே பாடுறதும் சிரமமா இருக்கும் அது ஒரு ஸ்டாயோட அந்த கிலோ பாட முடியாது ரொம்ப சாதகம் பண்ணி அது அனுபீமும் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் தனியா தம்பூர் வச்சுக்கிண்டுறது மேல் சஜம் கஷ்டப்படும் கஷ்டத்தோட மேல் சஜம் நின்று நின்னு பழகி ஏதாவது ஒரு ராகத்தை எடுத்துக்கிறது அந்த ராகத்துலிசா பதினிசா முப்பது நிமிஷம் நல்ல வருஷ ஒரு நல்ல அந்த ராகத்தினுடைய பாவத்தோட பாடி பாடி சனுப்படுத்த ஒன்றரை கட்டைய வச்சு இன்னும் தாராளமா அப்படி ரொம்ப ரொம்ப கட்டி பாடித்தான் தொண்டைய ஒரு நயத்துக்கு கொண்டு வர வேண்டியதா இருக்கு அத கச்சேரி நிறைய கேட்டிருக்கர் வாழ் அரிசி ஒரு முத்தியாவது வாழ் அதா அக்கா கதை கச்சேரி மண்வா கதை மண் வாட்டிருக்க அதான் கதையில நிறைய தியாகராஜ சுவாமிகள் உறுப்படி நல்ல பெரிய பெரிய உருப்படி சங்கீத கதையா இருக்கும் நாகசாமி அவருக்கு நிறைய இவ்வாழ்வு உறுப்பினர்கள் பாடும் ஒரு கட்சியில பாடின உறுப்பினர்கள் பாட மாட்டேன் அப்படி பல கட்சியர்கள் கேட்கற போது எவ்வளவு உறுப்பினர் பழக்கத்துல இல்லையோ அவ்வளவு உறுப்பினோ நான் அவர்கிட்ட நயனா பிள்ள விவசாயி பிள்ள இதெல்லாம் நிறைய மாராஜபுரம்வான்கள் நாயன வித்வான்களுடைய கச்சேரி ஊர்வலம் சில ராத்திரி நடந்து போய் பேர் ராத்திரி பூர முடிச்சு அப்படியெல்லாம் கேட்டிருக்கேன் அதை பத்தி சம்பிரதாயம் இப்போ நம்ம தற்காலத்துல நமக்கு பெரியவாடா உள்ளவா சச்சியல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாவம் சம்பிரதாயம் ரொம்ப பிடிச்சிருக்கு என்னுடைய அதுக்கு இப்போ எவ்வளவு தூரம் அந்த வழியில போக முடியுமோ அந்த வழியில நான் போயிட்டு இருக்கேன் ஆதார சிக்கி வச்சுக்கிறதுக்கே மேல்லை முடக்கும் ரொம்ப ஈஸியா இருலபமா குடிச்சு அத கொஞ்ச நாளைக்கு சார்வை கலைக்காம இருக்க முடியாத ஒரு முறையில சரி அத கொஞ்சம் புஷ்டியா மேல் சஜ்ஜம் இருந்ததுன்னா மேல் சஜ்ஜமத்துக்கு மேல ரீதா இதெல்லாம் பிடிச்சிருவது சிதியில உத்தி விழுவுது நம்ம கட்சியில ரொம்ப பெரும்பான்மையான பாகம் மேலதான் பாட வேண்டியதா இருக்கு மேல பாதினாங்கிறது பிடிக்கும் மேல பாடுறது மூலமா தான் ரொம்ப எட்டி இருக்கிறவாளுக்கு என்னதான் ஸ்பீக்கர் இருந்தாலும் மேல் சாயில பாடுற போதுதான் தாவர மக்களுக்கு தண்ணி உள்ளது இருக்கு அப்போவடியும் பிரயோஜன எல்லாருக்கும் பிடிக்காம ஆதார சக்கியமும் அதுவும் சரியா நான் ஒரு நெல்லிய குரல்ல போனா கூட சார் போறோம் சக்கமும் இந்த பொறும்போட்டத்துல அதாவது ஆட்டத்துல நீங்க தனி வழியத்துக்கு இது எந்த தனி வழின்னு அப்படி ஒன்னும் நம்ம அறிக்கைய மகவரை சுபரணி வாழ் நான் பாடுற முறையிலே குறம் நன்ன பாட இருக்கு நான் அத்தியாசம் என்ன அவர் அப்பூர்வ சூப்பன்களுக்கெல்லாம் சுரம்பாடு அப்பூர்வ ராகங்களுக்கெல்லாம் சுரம்பாடுவேன் கருவனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவர் மாதிரி பாடி பாடி வளர்ச்சிதான் இப்போ கணக்கு அதை பத்தி உங்க அபிப்பிராய் கணக்கு பண்றதுங்கிறது நல்லதுதான் அது ஒண்ணும் கச்சல் ஒண்ணுமில்ல கணக்கு பண்ற போது இந்த ராஜபாவங்கள்லாம் கணக்கு பண்ணணும் ராகபாவம் கட்டி போவ சாரீரமும் இருந்து கணக்கும் நம்ம பண்ண முடிஞ்சதா பேசா பண்ணலாம் சந்தோஷம் தான் நாமும் அதுல அப்படி கணக்கு பண்ண முடிஞ்சவா பண்ணலாம் இது கணக்கு பண்ணி வரணும்னு எண்ணிட்டு அசவிலியப்பட்டு அப்படி பண்றது ராகபாவத்தை விட்டுட்டு கணக்குகளை பண்ணிட்டு இருந்தா இல்ல முக்கியமான சுகபாவம் கட்டுப்படுவாரு சுகபாவம் கடாம ராகபாவம் கடாம நல்ல வித்தானா உள்ளவா நல்ல ஞாபக சக்தி உள்ளவா நல்ல லய வித்வான்கிட்ட பழக்கம் நாமங்களுக்கு வந்து சீனியர் வித்வான்கள் நிறைய பேக்கணும் ஏன்னா அவ என்னதான் பாடினா கூட அவ சரிவா அவளவு காணாது ஜனங்களை சுத்தி பண்றதுக்கு அனுபவம் வாய்ந்த சீனியர்கள் சதரசுகள்ல எப்படி சங்கிகள் போடுறா எப்படி சவுண்டு கொடுக்குறா எப்படி கச்சேரிய அமைக்கறா சவுண்ட எப்படி பிரிச்சு சின்னது பிரிச்சு பண்றா இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியமே தவிர சரி பாடுறது அத மாதிரே வந்துருவது காதுல நிறைய விழணும் காதுல விழ விட நல்லது அதான் வந்து அதான் பாடுற ஊது திரு சேர்த்துக்கிறத நம்ம சேர்த்துக்கணும் நல்லா சிபி சேர்த்துக்கு அவகாசம் தனக்கு பத்திரம் காதல வரக்கூடிய ஒரு சின்ன குரலை நிலானுக்கிண்டு அப்பட ஆரம்பிக்கணும் அப்ப சரியாவே இருக்கும் மத்தியில செய்தி விதி கலைஞ்சதுன்னா அது சேர்த்துக்கிட்டு மனு இது ஒண்ணும் சுலபமா இருக்கு சட்டமான சுலமா பண்றது சி சேர்ந்த நில நம்ம அதனால அதுல ஜாஸ்தி கவனத்தை ரொம்ப சந்தோஷம் மனிதர்கள் உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய குருகுலவாச நிலைமைகளையும் வித்தியார்த்திகளுக்கான யோசனைகளையும் வந்து சொன்னதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம் நமஸ்காரம்